முக்குணம் என்ன இருக்க முடியும் பொருத்துக்கணும் என்னமா புரிஞ்சுக்க முடியும் சத்து குணத்திலேயே இருந்து குலத்திலேயே நிச்சயம் இருந்து தாரா ஹீக்கருக்கும் பகவானிய உட்காந்துருந்தா ஆத்துக்கு வண்டி சவார்கள் குண்டு கொடுத்தால் கொல்லபுரத்தில் இருக்கிற வாரியாக காப்பாற்றுவாள் திருந்து போகாமே இது யாரும் இந்த யோகங்கள்லாம் நடத்துவார் நிர்யோக்சேம நீ அதை பத்தி கவனப்படாதே யாரு நடத்துவாத் பரமாத்மா நிர்யோகம் என்ன அர்த்தம் தான் நம்ம பக்கத்துல இருக்கான்னு காப்பாத்துறதுக்கு அவன் காப்பாற்ற போய் டீட்டைல எப்படி இந்த ஜீவனுக்கு அர்ஜனுக்கு சித்தத்துல பகவான் மனசு தெரிய முடியாது சொல்லணும் அப்படி இல்லை இல்லா சத்தம் ச இந்த பட்டு ரத்தொம்பி கலக்கிறது கலந்து விட்டுருக்கு உன் எது போட்ட உடனே கடந்து நம்ப பாருங்கள் இலைகள் மட்டும் இந்த சுழு அவன் அப்படி சன்னியாசி பார்த்தா கூட நல்ல சுழுவா இருந்தா அப்படி பிச்சு அப்படி காதல வச்சுன்னு போறேன் அப்படி ஆசையை கொடுக்கும்போது இதுல எது கழு இந்த சம்சாரத்துல இருந்தா விஷயங்கள்னா அவன் நல்ல ரூபத்தை கண்ட உடனே எத்தனை வயசாரியா இருந்தாலும் சித்த மறைச்சு பாக்குறான் அவன் நல்ல கலந்து கொடுத்தான் ஒரு பட்சத்தை பார்த்தா உடனே அப்படின்னு சித்தத்தை வீட்டுக்கு அது எந்த கடை என்னன்னு தோணலை இப்படியா வாங்கி நல்லா இருக்கேன் பாத்தனையா இருக்கேன்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ தளர் மாதிரி இருக்கு விஷயம் இல்லை பூர் மாறி அவன் நல்ல புதுலான வெத்தனை கண்ட உடனேச்சரிய போட ஆரம்பித்தோகே என்ன கீழிலும் மேலையும் தொடர்சாரத்துக்கு கீழோக்கி மேலோக்கிழா விழுது ஆலமரம் மாறி நான் செய்யற கர்நாடகத்திற்கு மரம் என்னது ராஜகோபால சுவாமி கோவில் கல் கருதான் தூக்குற போது நாலு பேர் தான் ஒரு பார்த்து முப்பது அப்புறம் உடனே இன்னும் வந்த உடனே நாலு பேர் தூக்க முடியாது இல்லாம இருக்கும் வெற்றி வளர்த்து அந்த படி இறங்கின உடனே கொஞ்சம் பாரம் இருக்கும் அப்புறம் உடனே பதினாறு பேர் தூக்குவோம் அப்புறம் ஏராளமான ஆட்கள் தூக்குவோம் எத்தனை பேர் தூக்கினாலும் அப்புறம் பாரம் கொடுத்தாது உனக்கு அது போய் பார்த்தாதான் புரிய வரும் தூக்கி கூட பார்க்கலாமே அதுக்கு ரொம்ப புண்ணியம் இருக்கணும் அந்த தூக்கி பார்க்கறதுக்கு பகவானை போய் தூக்கிறதுக்கு புண்ணியம் இல்லாம தூக்கச் சொல்லவே சொல்லாத அந்த மரங்கள்ல அந்த சுவாமி சூப்பர மரங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த ஆழம் கடையிலேர் வந்து கீழே கர்மான விருது ஆயிடுது போட்டான் போட்டான் கூட்டா ரொம்ப அன்புள்ளவன் என்ன பண்ணுமா அந்த ஆட்ட வந்து ஒரு பசுங்க புண்ணம்தல என்ன காத்தோப சரட்சா புண்ணா அது சந்தேகம் இல்லை அப்படி ஆழம் விழுந்து மிளகா கர்ம வந்து எங்க மனத்தை அசைக்க விட்டால அவன் கட்டி போட்டு ஒட்ட முடியாது ஒரே மனுஷலோகத்துலதான் கர்மா ஆயினால இந்த வீடு நம்ம ஊர்லதான் வேறு ஊர்ல கிடையாது வேறு ஊர்ல கர்மா கிடையாது கர்மா பண்றவங்க இந்த மானுகான லோகத்துல அதனால சுவாமி சொன்னார் இந்த கர்ம சித்திரம் சீக்கிரமா பலன் கொடுக்கும் இந்த மாரசமான லோகத்தில் கர்மஜாங்கிறார் கர்மஜா சி சீக்கிரம் இந்த கர்மா கூட உடனே பலம் லோகத்தை மட்டும் அவன் பாக்கி ஊர்ல சொத்துக்கு போறேன் அந்த ஊர்ல சீரத்தண்டு பிடிக்கும் சீரத்தண்டு போடுறது கடமை இருக்காது அங்க மண்ணு எது போடுறது அங்க வேற எது போடுறது அங்க கிடையாது இந்த சமைச்சி ஆடுறது அடுக்கும் எடுக்கும் பசி கிடையாது அப்படிப்பட்ட ஊர் அதுனால கர்மாவை பண்ணனும் இதுக்கவரு அழுதா மனுஷ நோக்கி மனுஷ நோக்கே அப்படி இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் முக்கியத்தனமா அதை விட்டு ஆரம்பிச்சுடுறேன் பெரிய கத்தி எடுத்து ஒட்டி பண்றேன் கண்ணுக்கு தானே செஞ்சிருந்தாள் உருவமில்லை உருவம் இல்லாத போட்டு தோற்றி விழாப்பதற்கு நூல அப்படி இருந்த முரு தெரிஞ்ச களையை போய் ஒழிக்கிறேன் நான் சக அதுக்கு உருவம் இல்லைன்னா ஆறு தெரிஞ்ச வேற அறுக்கிறேன்னே கிளஞ்சி வெள்ளியில விட்டு அதுக்கு ஆரியும் இல்லையா இந்த ஓவியன்னு கண்டுபிடிக்க முடியாது பிரயாணியில இருக்கிற ஆலமரம் மாதிரி இருக்கார் பட்டபட்சம் மாதிரி அவன் பிரயாணியில வீடு கலை வந்து கையில மத்திய ஒரு இடத்துல இப்படி காசு பிரயாணியும் கையில மூணு இடத்துல ஊட்கிற அப்படி எங்க வேண்டு அது வாழ்ந்த இருக்கிறனு தெரியல மெத்த மேல சௌரமே கல்லார மரம் மாடியை எரிக்கும் மரம் என்றே பேர் கல்லாறையின்னு ஒரு மரம் இருக்க அது சௌரமே மீனே அழுத்த இருக்கும் மேல அது இந்த முளைக்கும்னா பெரிய மெத்த கட்டுறதுதான் முளைக்கும் அது மெத்தையை எடுத்து தள்ளிவிடுங்க எடுத்து விடும் அப்படி ஒரு மெட்டையில ஒரு மரம் கிளம்பிருந்தா அந்த மெட்டை எடுத்து தள்ளி அந்த மரத்தை பூச்சி அப்படி ஏதாவது அடைஞ்சது அப்ப எல்லாரும் அதுக்கு ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியினால இந்த மரத்தை வட்டலாம் நீங்க நினைக்கிற உங்களுக்கு தெரிகிற கத்தியினாலே இதை வட்ட முடியாது அது என்ன இந்த பத்து அதுவே கத்தியா இருக்கணும் என்ன பண்ணி இருக்கேன் மத்தியானகமான <laughs> அசங்க நடந்து வர வேண்டியா புனக பிரம்மலோகம் கூட போனா திரும்பிதான் வரணும் வயலாக்க வயலாக்கள் பரப்புள்ளி அர்ஜுனோ அப்ப நினைச்சா அப்படி அந்த கூட்டா திரும்பி வராம எப்போதும் ஆனந்தத்தை அனுபவிக்கலாமா அப்ப இப்போ பரப்பலாமான்னு நினைக்கிறார் அர்ஜுனா அது அவ்வளவு சுலோகமா முடியாது அதுக்கு ஒரு உபாசனம் இருக்கா அந்த இடம் போடுறது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்ட மலையா போறீங்க திரும்பி வரணும்னு கேள்விங்க அப்படி இல்லாமல் அழகா அனுப்பிச்சிருக்கணும் மலையா போறவன் அப்படின்னா அனுப்பணும் மலையா போட்டு கட்ட சொல்லுவாங்க எத்தனையும்லாம் உண்டு அன்னி தேசங்களுக்கு போறவாதுல அப்படி ஒரு பாசனம் பண்ணணும் என்ன உபாசனம் அந்த பரம்பூரு எவனைப் போய் அடையணும் அவனை ஒரே சரணாஜி பண்ணும் உன் கருமை நான்தான் நான் ஒன்னு வந்து அடையினர் எனக்கு மார்க்கம் இல்லை சிவாசிலே தமீவ சூஷம் பிரபத்யே அவன் அவன் அடைவேன் அடைவேன் கதரனும் விட்டாய் நிகழ்வு சுரணும் விட்டாய் அவன் யாரு இந்த மாயாத்மகமான பிரபஞ்சத்தை எவன் உண்டு பண்ணினானோ அவன் விட்டாள் எத பிரபுதா புராணி அனாதியான இந்த சம்சாரமானது எவரிடத்திலே வந்தோ எவன் இத்தனையும் உண்டு மணி அபிஷேகம் குழேரியா பாம்பையும் எங்கள யானையின் சிதறியும் எங்கள ஒட்டுமகத்தையும் இன்னொன்னு ஒரே ஏரியா பவுன் கோவன் ரத்ன சீரன் கூட்டு போனிக்கின்ற ரத்தனம் ஆட்டியம்மன் பாம்பு ஆட்டியின் மயன் முருவன் யானை ஆட்டியின் மின்பு இத்தனையும் பாத்தி சிரிக்கின்ற போனவன் இத்தனையும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு மட்டும் தெரியல அவனுடைய பத்னி புத்தாஜிகளுக்கும் தெரியும் அவாளும் சிரிக்கணுன்னு பண்ற ஏன்னா அவனுடைய அனுகிரகம் இருக்கு எவன் வித்யாவானோ இன்றைய கால வித்யா காரணம் அவனுடைய அனுகிரகம் அவனுடைய பத்னி புத்திராதிகளுக்கு அவளும் பயன்படாம இந்த பாம்பை மட்டும் பயப்படலை அந்த பௌன் காய்ச்சும் கொடுக்கல இப்போ மறைஞ்சி போடுவது தெரியுமா இருக்கு தெரியாத பார்த்து அதுல மோகத்தை அடைவதும் போலையும் அப்படி இருக்கிற நம்ம பார்த்து சிரிக்கிறான் அவனை பார்த்து நீ தான் பண்ணி இந்த பொய்யான ஒத்துக்கடத்திலிருந்து ஒரு திருப்பணம் என்னீவாத்தியம் புருஷம் ஏன் சொன்னாள் அர்ஜுனன் நினைச்சா சுகத்தை பார்த்தா அந்த இடம் போறவா ஒத்துமே இருக்க மாட்டான்னு போட்டு இப்ப இப்போ போயிருக்க முடியாது இன்னுமே போக முடியாது இன்னைக்கும் உத்திரம் போறவா இல்ல ஹலோ அர்ஜுனா நினைக்கா அர்ஜுனா அப்படின்னு நினைக்காருடா அங்க போறவாள் எப்படி இருப்பாள் தெரியுமா பகவான் போய் சேர்றவாழ் சிந்து வராது போறாள் சொன்னேனே அங்க போற பாகவதால் எப்படி இருப்பாள் தெரியுமா அத்தியாத்மிகாத்திமுக சுகது ஒரு ஒரு பாஷ்யக்காரர் ஒரு ஒரு பிரகம பிரகாரமாக சொல்றார் சங்கராச்சாரியால் சச்சா கல்யாண குணசம்பனான பிரபுன்னு சொல்றாள் ராமானுராச்சாரியால் முதல் ஆச்சாரியல்ல குறிப்பிட்ட அந்த பதம் எனக்கு அத போய் சேர்றவன் இருக்கும் தெரியுமா அவன் கங்கா ஜலம் வெளுப்புங்கிறாள் இன்னுத்தர் கருப்புங்கிறாள் திருப்புங்கிறாள் பார்த்தா எல்லாமே கையில் எடுத்து பார்த்ததுக்கு முன்னாடி கருப்பாயும் தோணும் கையில் எடுத்துக்கப்புறம் வெளுப்பாகும் தோணும் குடிச்சதுக்கு அப்புறம் திருப்பாயும் இருக்கும் என்ன அங்க போய் பார்த்துமே அது மட்டும் எல்லாரும் ஒன்னா தான் போறோம் ஆனா காட்சியில் போய் அப்புறம் கங்கையை எடுத்ததுக்கு அப்புறம் அங்க போய் போடுவோம் சண்டை இங்க போடுவாங்க அவன் ரொம்ப பேரு இல்ல இப்படி சண்டை போட்டுக்கொண்டே தன்னை விட்டு நமக்கு விரோதியாகிடுவாரு நம்ம சண்டை கொடுக்கறது இப்ப இருக்கிற பாதிரி எல்லாம் சண்டை போட மாட்டா இது மாதிரி வாகன வேறு வந்தாலையான அப்படியே சண்டைக்கு வந்து ஆட்டுக்கிற மாதிரி தான் ஒருவர் நம்ம தெரியவாழ் சொன்ன மார்க்கத்தை அப்படி தவிக்கின்றே எப்படி நம்ம தெரியவாடலாம் ஆச்சாரியெல்லாம் தெரிவிக்கோ அந்த மார்க்கத்தை பொருள் வேற இன்னொரு மார்க்கும் நாமக்கே அறிவிக்கல மூணு ஆச்சாரியர்கள் சொன்னதுல வித்தியாசமே இருக்கட்டும் அதை ஜட்ஜிமெண்ட் பண்ண இப்போ ஆச்சாரியா அந்த மூணு ஆச்சாரியாட்டும் நாமெல்லாம் தெரியவாடில்ல ஆஹ் சன்னியாசிகளே விட்டு நாங்க அவளை தாக்கலும் தெரியவாட் விட்டு அப்படி இருந்தோம் அப்படிப்பட்ட விரிவாள் சொன்ன பத்தி கச்சம் பண்றதுக்கு நமக்கு என்ன முடியும் அது போய் நாம் போறவே போய் சமயசாத்தியம் புருஷம் பிரபத்தியைதான் காப்பாற்றணும் உன் சுரூபத்தை நான் வந்து அடையணும் வந்து பிரார்த்திக்கணும் அங்க போறவாழ் எப்படி இருந்தா போக முடியும்னு தெரியுமா அவன் எப்படி இருப்பால் தெரியுமா நான் சரீரத்தில் நான்கு அண்ணம் இருக்காதா பகவான் அவங்க போறவாருக்கு அஜான் இருக்காதா இந்த பொய்யான உஸ்துவ சத்தியமா அதை அஜ்யானி இந்த பொய்ய மக்கள் பொய்யுமே நினைச்சு முடிவாளா அப்படிப்பட்டவாறுதான் பகவான் போக முடியுமா சங்கதோஷம் இருக்கேன் அதை ஜெயிச்சு முடுவாளா ராதாதி சூன்யாலா இருப்பாளா எனக்கு உந்தியோ மமேகன் சரீரத்தை நான் நினைக்க உடனே சரீரத்தை ஊட்டின பத்திரிகை என்னதுன்னு நினைக்கிறார் அப்புறம் உடனே பத்திரிகை பிறந்த குழந்தைய புத்திரன் நினைக்கிறார் ஆமா புத்திரனை வந்து என்ன சேர்ந்ததுன்னு நினைச்சா உடனே நாட்டு பண்ண தண்ணேன் அப்புறம் நகவழி போன அப்புறம் உடனே அழுக்குறது தண்ணி நினைக்கிறேன் வேலை போய்ட்டே இருக்கு வேறு இல்லை ஆமா அப்புறம் இருக்கும் போய் இந்த வேலை அறுக்கணும்னு தெரியவே இல்லை கண்ணுக்கு தெரியணும்னு நான் வச்சு ஆசை நான் பத்ம புத்திராதிசத்துல வச்சு இந்த வேறு ஆகிற ஆசை இருக்கேன் இது கண்ணுக்கு தெரியாது அந்த வேலை அறுத்து போல தெரியவே இல்லை தாக்க முடியுமா பத்மத்தில் வச்ச பிரீத்தியோ புத்தனத்தில் வச்ச ஆனா வாஸ்தவமா பிரியம் எங்க இருக்குன்னா ஆத்மாட்டதா எல்லாத்தான் அதுவும் உங்க சந்தேகமே இல்லை இல்ல இருந்து வளரும் போது குழந்தையை காப்பாற்றியும் ஆரம்பிக்கிறானோ நாம் தப்பிப்போம்னு குழந்தையும் பொருந்தி ஒன்னு போட்டா காப்பாத்தி முடியல புத்தாத்ய அந்நாத் தரதரம் எதயமாத்மா குழந்தை உள்ள மறைச்சு தீபத்திலேயும் கூட கூட உள்ளது என் கீழ ஐயா விவாதி சம்பாதிச்சு வச்சிருக்க யாரால என் குழந்தை தொட்டு இருக்கிறா கொடுத்துடுறேன் குழந்தை எடுத்துற ஏன் தாக்கியும் போமாட்டேங்கிறேன் என் படத்தை கொடுத்துடுறேன் நான் உள்ள போமாட்டேங்களா பணத்தை காத்துக்கு ஒரு கையில் நான் இருந்தா போறோம் நான் இருந்தா போறோம் சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் காலை மேல சூப்பராக விடிய மேல விழாம தடுத்து காலாலையும் எல்லாத்துக்கு தடுறது விதி மேல விழா என்ன நாம் போடுவேன் பயப்படுற அஜ்யானுடைய ஒரு சேத்தையே எப்படி காட்டணுமாட்டிக்கா பட்சி அப்படி கால மேல சூக்கமா விடிய விதிக்க போடும் என்னென்ன காலால வெளியே தள்ளிக்கணும் நம்ம காப்பாத்தி போவோம்னு நினைச்சோம் இப்படி போய் கிடக்கல அத்மாவது நடத்தலை அது தெரியல எல்லாமே கிடக்கா கோலாறுலயே இருக்கிறவனுக்கு கூட நிச்சயம் வந்து சஞ்சரிச்சுட்டே இருக்கான் வயலே இருக்கான் ஐம்பது வருஷமா நம்ம வயல நல்லா ஒரு ஷான் கீழ் போகும்படியா கடப்பையால உழறான் இன்னும் ரெண்டுக்கு அண்ணன் பெரிய புதைய அதை கவனிக்காமலே இருக்கார் தெரியுமா ஜ உபஜீவந்தி இந்த பரமாத்மா இருக்கிற ஊழல் அடிச்சு வெளியில் அடிச்சு உலகங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் ஜினோதே விஷத்தத்தினால ஒரு உருத்தமா நமக்கு சக்கரையா தூக்குது அது ஒன்று ஒரு தீவிர வழியில அட்டிச்சிருக்கு விஷயத்துல அதனால விஷயத்துல சுகம் இருக்கு சுகம் இருக்குன்னு போட்டு உள்ள இருக்குங்க தெரிந்து கொள்ளவே அதுக்குதான் நல்ல மகான்கள் வந்து நல்ல சத்குருக்கள் வந்து மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணி அப்பா வழியில இல்லைடா ஒன்னு உள்ள இருக்குடா ஒரு முல்லை இருக்கிற ஏதசியம் ஆரம்பசி அந்நாடி பூதானி மாற்றம் உபஜீவன் ஒரு இந்துத்தா வெளியில வந்திருக்க விஷயம் இல்லை இந்து போய் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாள் ஒரு குரும்பன் துலா மகத்துல கையில விட்டு உட்கான் தாகமா ஆறா ஜலம் போனா ஒரு கருணை உள்ளவன் பெரிய பாட நிறையா தேனை வாங்கிடுபோனா அவன் கையில ஜலம் இல்லை அவன் ரெண்டு கையிலையும் தேனை விட்டு அந்த குரும்பன் தேனையே பார்க்கவில்லை அவன் காதலா காட்சிகள் அளவில் தேனை வாங்கி கேட்டிருப்பான் அவன் தேனா தெரியாது அவன் மாதிரி உருந்து போட்டான் கையில இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா என்னமோ கையில உண்ணு போய் என்னமோ தெரியுது யாராவது வழியாச்சு தேனை வச்சா உருனால கீழ் தடவி பார்த்தா ஏதாவது இருக்காது பசையோட மனம் இருக்குது அது என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் வாயு எடுத்து போட்டுன்னா ஒண்ணா திடிச்சது என்ன நினைச்சுட்டான் கொண்டனு மணல்ல திடிப்பிடுச்சு திடிப்பிடுச்சு தெரியுமா உன் கையிலே இருந்து சுற்றின்னா உன் கையில சுத்த தேன் இடத்துல தேனா சாப்பிட்டா சுத்த தேனது அப்படி வார சுத்தவசி அயமாத்மா பிரம்மா பிரஜார பிரம்மா மான்கள்ியனகாபரணத்துக்கு ஆனந்தத்தினுடைய தீரகம் விஷயத்தில் அடித்து விஷயத்திலும் அதுக்கு புரியல அப்படி மகான்கள் நிம்மாற மோகால இந்த விஷயத்தில் சுகமில்லை இது நான் சரீரத்தில் எண்ணம் மோகம் விஷயாதிசனத்துல சுகம் இல்லைங்கிற இந்த ரெண்டும் மற்றவர்கள் அதனால விஷயத்துல சுகம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பத்து இருக்கும் போதிலே பத்து தரிசனம் வந்தது ஏன்னா பாம்புறது இந்த கங்கான அப்புறம் ஜலத்தை குடி போனோம் எத்தனை தாகமா இருந்தாலும் உயிர் மூணாலும் போட்டா நான் இருக்க ஆத்மஸ்வரூபம் இருக்கேன் அதுல கூடியம் அது உங்க தோறுவாழா அங்கேயே சிப்பாடா பத்ராதிகள் அது ஆசையெல்லாம் ஜி பாதிக்காதிக்காம் பனி பெஞ்சாம தானா பெஞ்சிட்டு இருக்கும் சாருவாசம் காட்டான் ஆச்சாரியால என்னமோ சிரிச்சிருந்து சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் பத்னி புத்திரான் தாரு வசதி பேர் குதிரை யானை அட முத்தா பத்னியோ புத்திரமோ பணமோ பங்களாவோ காரோ உத்தியோகமோ வஸ்திரமோ போகமோ ஒண்ணும் எல்லாமே சிரிச்சு இருக்காரு அவாளு என்னடா காரணம்னு கேட்டாரு அப்படி யார் இருக்காருன்னா இங்க வாழ் புடிச்சு வைத்து போனாரு வாக்கியானந்த சாதன ரிகாதி பிரதீஹா ஆனந்தா திருஷ்யந்தே நோக்கே வச்சன சாதனிட்டா கான் இல்ல மங்களா இல்ல பத்னி இல்ல புத்தன ஒண்ணும் இல்லை ஆசை இல்ல கொடுத்தாலும் ஆனா எப்படி இருக்காள் பாம்பும் தோழும் போய் கட்டின் தங்கிட்டு இருக்கே மழை வாய்ய அழிஞ்சது எப்படி இருக்காள் அழுதோ இன்னைக்கும் தெரியலே என்னடா ஆனந்தத்துக்கு ரசம் பரமப்பாக்கம் உள்ளே இருக்க அந்த ஆனந்த மாற்றம் அதுதான் சிரிச்சு உட்காந்துருக்காள் இல்லாம இந்த பாம்பு தோல் கூடாது ஞானிங்க என்ன வாரண்டி சோகம் வந்து என்ன பண்ண முடியும் ராஜ கிரகத்துக்குள்ள போக முடியும் அந்த அஜ்னி எல்லாம் எல்லா அஜ்னிக்கும் மேற்பட்ட ஆக்னி இது கதம் பிராமணராக போட்டால் நன்கூரம் மாதிரி முதல்ல போட்டால யாரா தெரியுவால் அந்த பதனங்களை ஏதாவது மாத்திக்கிட்டு அண்ணன் எங்கென்னு போடலாம்னு போனவே போனாது பாஸ்யானந்த சாதன ரகிதா பிராமணாக திருஷ்யந்தே லோகம் தெரியிறாளா பாத்தியாளி காட்டினாள் அவ சிரிக்கும் தொழிலாளைய என்னடா காரணம் பாக்கியானந்த சாதனம் இல்லையவா இருக்கு அவன் உங்க பத்தினி இருந்தா சந்தோகமா சொல்லலாம் சுவாமி சொன்னாள் நான் துக்கப்படாம இருந்தேனே ராஜ்யம் போய் அப்பா போய் அம்மா விட்டுட்டு வந்து ரொம்ப பிள்ளை விட்டு இருந்தேன் என்ன காரணம் தெரியுமாடா சீதை இருந்தாரா அத்தனையும் மறந்திருந்தேன் எனக்கு அதனால நான் என்னைக்கும் மறந்திருந்தேன் இப்ப எல்லா ராஜ்ய பிரணாசேகாணிவே லட்ச வேதம் தெரி உடனே அத்தனை துக்கமும் அப்படி ஒண்ணு அம்மா குடும்பத்தில் இருக்கிற மட்டும் உங்களுக்கு இருக்காது எல்லா உறுதியோட இருப்பான் அப்புறம் அந்த அம்மா பூச்சாளையான அப்புறம் குடும்பம் அரங்கப்பட்டு புட்டுப்பட்டு அரங்க போடுவோம் எத்தனை வயிற வியாபாரியா காத்துக்கிட்டு இருந்த இப்ப நான் வயிற்று வியாபாரிக்கு நகை கட்டு ரொம்ப புத்தம் இல்லையா ராமா நீங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணதுக்கு காரணம் எங்க அம்மா பக்கத்துல இல்லாததான் காரணம் ஆரம்பிச்சுட்டேன் அப்படி ஏதாவது பத் பக்கத்தில் இருக்காது கொடுப்பதற்கு சொல்லுவோம் ஆவரணம் இல்ல பணம் இல்லை ஒண்ணும் ஆனந்தா விஷயம்தேகே ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்காரு என்ன காரணம் பிரம்மின்றேஷன் அபரூபமான பலம் பிரம்மன் அவருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் இந்த விஷயகளுக்கு ஞானிகளத்தில் இதெல்லாம் பாதிக்கவே பாதிக்காதாம் ராத்திரி இருக்க குலபதிருவருமையே வரும் இங்க விட்டு போய் ரெண்டு மணி பண்ண பே உடனேத்துமாத்தியா நான் ஏமாத்துறேன் அத்தனை காரியம் பண்ற போது சாவிட்டு போடும் மோதிரத்தை போட்டு போடுவேன் மோதிரத்தை ஒன்று தேட்டல உடனே அவர் வழக்க கொண்டு வருவார் கோதிரம் அனுப்ப மறுபடியும் வழக்க பார்க்கறதுக்கு இன்னொரு சூரியோ அவன் சந்திரன் அவன் திட்டம் அழக முடியாது சந்திரன் அங்கிருந்து வாங்கிட்டு தேஜஸ் அவன் அக்னி அங்க போய் பிரகாசப்படுத்த முடியாது அக்னிக்கு தேஜஸ்தான் அங்கே இருந்து வந்துருக்கு சூரியமா எப்படிப்பட்ட வரிவத் நாள் எந்தோ அதுதான் சுரூபண்ணா என்னுடைய கேஜிதான் அது என்று சொன்னாள் வஞ்சமே பகவத் சுரூபந்தாரு அப்படி இருந்த ஒரு சூரியனையும் சந்திரனையும் அந்நிய இருந்தாலும் கேட்டாலும் ஆச்சாரியா அண்ணா பிரகாஷம் தெரியுதான் இருக்கான் வாழ்க்கை இடத்துல பகவத் சைத்தன்யும் சரியா தெரியல நம்ம படத்துல கூட உள்ளே இருக்கு உள்ளே இல்லாத போல அதான் கேட்டு உபனித்து நாட்டுக்கு போய் படுத்துனா இருக்கிறேன் நீ யாரா இன்னைக்கு வந்து பாரதம் கேட்க வந்தாருன்னு சோதர உக்காந்து ஜோதிஷா சூரிய அதிகளுக்கு ஜோதிஷா பிரகாசகனா எவன் பிரச்சானோ அவன் அதனால தெரியுது அப்படி உள்ள ஒரு ஜோதிஷம் இருக்கு அந்த ஜோதிஷன் உலகம் பூமி எந்த போய் இருக்கோ உலகம் பூமி எதிர்கிதாயிருக்கோ எவன் அதிஷ்டமா இருக்காரோ அவன் தான் உள்ளே இருக்கையே வசகாத்தம் வைசம் பிரதிஷ்டிதம் வெளியில் இருப்பே இருக்குதான் இருக்கு சைத்தன்யம் இருக்கு தெரியல சூரியனிடத்தையும் சந்திரனிடத்தையும் அஜ்மீனையும் தெரியுது அதுதான் தெரிய இடத்தினாலும் அந்த கடத்துல தெரியலே தெரியல ஏல மனு மூடி ஜீவாவம் ஒரேடியா போட்டி கிடக்குங்க ஒரு பிரகாசம் தெரியுது சூரிய இடத்தையும் சந்திரனத்தையும் அக்னி இடத்தையும் தெரியல அதுக்காக போய் சொன்னாள் ஜீவூதாதனே திரியாணி பிரகிரு கருஷதி அப்போ ஜீவனார்கள் பரம்பிரம்மத்தோடு ஜோதிமல்லி அந்த பரமாத்மஸ்வரூபத்தை சூரியன் சந்திரன் அக்னி எல்லாம் போய் பிரகாசப்படுத்த முடியாது எல்லாத்திலும் ஏற்பட்டு சுபிரகாச விலை ஜீவனாதினா அதுவும் பரமாத்மாவுடைய அம்சம் அம்சம் என்ன அம்சாசிபாவன் சந்திரபிம்பம் ஆகாசத்தில் இருக்கு ஜலத்துக்குள்ள தெரியுது சூரியபிம்பம் ஆகாசத்துல மேலே இருக்கு ஜலத்துக்குள்ள தெரியுது அப்படி அசங்கரா போதும் அது அசங்கல்ல அசஞ்சது அதனால அசை ஒரு இருக்கு அது மாதிரி இந்தியங்கள்ல வேறு கூறுகட்ட போகுது இந்திரியங்கள் அசங்கிற போது ஜீவாத்மாவும் ஒரு ஹோல் இருக்காரு தான் கருசத்தின் காது அந்த பிரக்தின்னு வேறு கண்ணுக்கு இந்த ரவுண்டுக்கு பிரகதியின்னு வேறு அந்தந்த இந்திரியத்துக்கு அந்தந்த இந்தியத்துல இருக்கிற அந்தந்த இருக்கிற இந்திரியங்களுக்கு பரப்பு போறானா இந்த சரீரத்தை விட்டு சிலவன் ஒரு வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போனான் சில அடிச்சு அது மாதிரி இந்த சரீரத்துல இந்தியத்தை எல்லாத்தையும் புது வீட்டுக்கு போன அந்த வீட்டுக்கு சாமானோட போனான் அந்த வீட்டுக்கு வேற வீட்டுக்கு போனித்யாதி அத கையில் எடுத்து அந்த சில மாத மாதம் மாறிட்டு இருப்பான் வாடகானு போ போறது மட்டும் உத்துன்னு தெரியாத வருது நல்ல பூ மு பூச்சு அரிஷ்டா இருக்கிறேன் அந்த மல்லிப்பூவையும் அந்த ரோஜா பூ வாசனையும் அப்படியே காத்து வேலை நம்மளும் வருது அது மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த ஆறு இந்திரியங்கள மனசஷ்டமான இந்திரியத்தை மனசு கண் காது நாக்குமத்தில் நடத்துற போது இருக்கிற போது சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்காள் அதனால சரீரம் கட்டையா கடற்கே சிலம ராத்திரி தூங்குற போது பார்த்தாடா தூங்க சத்தியா கேக்கிறான சீதையை சத்தியா கேட்கறது இல்ல சீதை தெரியவாறு அம்மே இன்னைக்கு முடிய போறது கீதையுட கண்டு ரொம்ப அரசுக்கு விடமாட்டேன் கீதையம் குழந்தைய சத்தியா கேட்கறாங்க கண்ண வேறு தரோ நிதிரே தூக்கம் என்ன காரணம் ஜீவாத்ம சம்பந்தம் இல்லை தனது சேர்ந்திருக்காங்க ஜீவன் சரீரம் எதவா போகுது கிர அது பண்ணிண்ட வேற தெரியாதே ஆசயமான புஷ்பாதி அப்படியே ஒன்று நமக்கு எந்த கண்ணுக்கு தெரியாது இயற்கையான பார்த்திவமான <laughs> அது அந்த இது மூழ்கி போறதுல அணையில அப்படி ஆசீனா சக்கரியா கொண்டு போய் சாக்கிறானோ பறந்து போறானோத்மா அதே சுவாமி கருணையினாலே அதுக்கு புரியாம ஏதாவது கண்மேந்திர பிடிச்சு மன்னாட போன் பண்ற போது ஒரு பிரச்சாரம் கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச பட்சங்களை கொண்டாடு சமயம் பண்றதுக்கு இன்னொத்த கூப்பிட்டு சமயம் பண்ண சொல்லுவோம் பெரிய பிரபு படுக்கை போடுறதுக்கு வேற நூத்தனை போட சொல்லுவேன் படத்தை எழுதி வைக்கிறதுக்கு இன்னுத்தங்க கொடுப்பாங்க அப்படி ரூபத்தை பார்க்கறதுக்கு இந்த சற்று சூங்கிற இந்திரியத்தை ஜீவாத்மா போட்டுக்கொண்டு போகணும் அவன் அழிச்சுன்னு போகணும் சப்தத்தை கிரகிக்கிற போது இந்த ஸ்ரோத்ரம் இந்தியத்தை அழிச்சுன்னு போகணும் சோத்திரன் சற்று ஸ்பர்ஷன் எவையாவது தொடரணும்னா துகிந்திரியத்தை நீ வாரிச்சு போகணும் அதை பத்தி தெரிஞ்சவனம் ருச்சி பார்க்கணும்னா கிரானம் கந்தத்தை இருக்கணும்னா போகணும் படுத்துக்கு போ கத்துக்கு போல போறதா இருந்தா இந்த வழியால போவோம் ஆபீஸ் போறதா இருந்தா இந்தியால போகும் அப்படி ஒரு அப்படி விஷயம் உபசேவத்தை சுவாமி வருத்தப்பட்டால் எப்போ வருத்தம் அர்ஜுனா நான் உங்க இருந்து நடக்கிற போதும் உட்காந்து எல்லாமே இருக்க முடியுமா பகவான் உள்ள விட்டு விலகிட்டானே உடனே பத்திரி போல கொண்டு அவர் இவர் சொல்ல மாட்டார் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவர்கள் அதை தூக்கி போடும் எல்லாரும் அதை தூக்கி போகும் வாபி கோபிதிகள் சுவாமிகிட்ட போனாள் ராத்திர வேணுபாலும் கேட்டுட்டு சுவாமி சொன்னால் என்ன இப்படி எங்க பாட்டுக்கு ஒரு சிவசையா அங்க இருந்து இப்படி கூட்டம் கூட்டமா வந்திருக்க நல்ல பௌர்ணமி சந்திரன் ரெண்டு பக்கத்திலையும் அதிச்சு மணல் நடுப்புற குன்றம் மணல் குன்று பகவான் கூச்சி மன்மகா காட்சான் மன்மக மன்மகான்னு வேணுகான்னு கோபிகள் எல்லாரும் அப்படி எப்படி வந்துட்டாரு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் அத்தனையும் உட்கிட்டார் சர்வசங்க பணி தியாகம் கிருஷ்ணம் ததர்த்த டையா அத்தனையும் குருக்கான அவன் எத்தனையோ பேர் சாப்பாட்டும் பத்ரி கூடுவோம் குழந்தை கொடுவா அப்படி இல்ல தகவ ஈஸ்வரனுக்காக இத்தனை விட்டாளாத்தி வரத்தை பார்க்கல காடெல்லாம் பார்த்தாடு பரவோ நீங்க ஆத்துது ஏன்னா எல்லா விபத்திகளான இருக்கவே அதை பெரும் பிரியமான மாதாபிதா அவனுடைய மாதாபிதாக்களுக்கு குழந்தைகளை தர்மம் அவா சுவாமி கழிவு நீர்ல என்ன கேட்டார் தர்மவீதாத்வயோக்தம் நீங்க சொன்னது கேட்டிருந்தாள் சொன்னார் ஆமாங்க என்ன சொன்னேன் குழந்தைகள் மாதாபிதாக்கள் வந்து வருகங்கள் இவாளுக்கெல்லாம் பருவ தர்ம பிரிவு தர்மம் பரவ தர்மன மோட்சத்தை அடைவதற்கு சாதனமான தர்மம் அர்த்தம் அகுவ தர்மவீதாத்வயோக்தம் தர்மபரிஞ்ச நீங்கள் தர்மத்தை இது பகவானை தானே நாள் ஆமாம் நாள் கிடைச்சுட்டா மறுபடியும் இந்த தர்மங்கள்லாம் சாத்தியமான பலம் கிடைச்சுட்டேன அப்புறம் இது ஒரு பறந்துட்டாள் நாக பிரதி குழந்தை இல்லாதான் பலம் கடத்தி நாக பிரதி நாங்களுக்கு பண்ற சிசுஷையோ சேர்ந்தவர்களுக்கு பண்ற பணி உடையோ பலம் அந்த பலமான நீ கடத்ததுக்கு அப்புறம் என்னமே அந்த போய் நாங்க வளாடுவாரே ஏன்னா गिधरा सन्या भागवत व्याख्य अर्थ आत्मा எங்க பர்த்தாக்களுக்கும் உள்ள இருக்கிற ஆத்மா நீங்க நிறைவேற்ற பக்கத்தில் இருந்து நம்பி திறமையோட இருந்தாலோ அந்த பத்னியை இந்த ஆத்மாவான் பகவான் வழியில வரக்கூடிய உடனே பகிர்ந்து நிஷ்காசனம் பண்ணி விடுவாளாம் அப்படி எங்க பர்தாவுக்குள்ள எல்லாம் இருந்து எங்க வர்த்தாவில் கூட்டுல ஏத்தி காத்துறா போல கேப்பா முடிக்கணும் ஒரு நாளைக்கு மா முதல்ல வந்து ஆறா குடுத்தது காக்காம என்ன வேலைக்கு வாங்கினேன் வாழ்க்கை ரெண்டு வாழை என்ன மிச்சம் காப்பாள் கட்டு மிச்சம் இது அப்புறம் அப்புறம் பாவக்காண்டே உடனே இந்த அப்புறம் பொடி வாங்கினேன் இந்த பொய்ய முதலே தான் இப்படி அவர்கள்ட்ட ஆண்டு மூணுமே அஷரு ரொம்ப பேர் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படுறதுக்கு காரணம் எனக்கு எனக்குதான் புரியுது இந்த சரீரத்துல பரமாத்ம சம்பந்தம் இல்லையா சரீரத்திட்ட போகமாட்டாங்க இந்தியங்கள்லாம் வேலை செய்யாது அவன் அவன் கொஞ்சம் வெட்டி பிரம்மத்திரத்துல போயிரு கையை வச்சுன்னு கிடக்காம பாருவோம் அவன் ரோட்டில் படுத்து நமக்கு என்ன படுத்து என்னன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம் இதையெல்லாம் உழந்தும் போடுங்க அவன் அங்கிருந்து புண்ணா கடுத்து வந்தானா பொட்டுன்னு வளர்ந்துருக்கும் அது மாதிரி அந்த ஜீவன் போய் பிரம்மத்திரத்துல போயிருக்கிற போது இது எதுவும் சம்பந்தம் சரி கொஞ்சம் அடங்கவுடனே கையில் போட்டு இருக்கிறானான் இந்த சரீரத்தை விட்டு வெளியில வேறு போனாலும் இதை கையில் எடுத்து பரபலான கண்காலும் ஆமா உள்ள இல்லாத முடியுமா அவன் உள்ள இருக்கேன் இருக்கேன்னு நிமிஷத்து நிமிஷம் நான் மணி அடிச்சிக்கொண்டிருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னதை கவனிக்க மாட்டேங்கிறான் வெளியில வச்ச சாத்தான் பாக்குறேன் வெளியில வச்ச விஷயத்தை தான் பாக்குறான் எவன் உள்ள இருந்து நம்ம விஷயத்தை போய் செலவிக்க முடியா பண்றான் இந்த வெறும் இந்த வெறும் கை போய் ஒன்னு எடுக்குமா இந்த வெறும் கண் போய் உன்ன பார்க்குமா இந்த வெறும் காது உன்னை கேட்குமா எத்தனை பேருக்கு காது இருந்து கேட்க முடியல எத்தனை பேருக்கு கண் இருப்பது போல் இருந்து பார்க்க முடியல எத்தனை பேர்களுக்கு கை இருந்து இருக்க முடியல எத்தனை பேர்களுக்கு சரீரம் இருந்து அசைய முடியல அவர் கூட இருந்து சரியானபடி வேலை பண்ணி அந்த காரியங்களை பண்ணினாத்தான் நடக்குது நான் இருக்கேன் காட்டுகின்றிருந்தோம் அஜ்ஞானிகள் ஆனா பாக்கரவாழ் சில பேர் இருக்கா அர்ஜுனாள் சுக கண்ணாடி போட்டு வந்தவனுக்கு தெரியும் எழுதுக்காரனுக்கு என்ன ஒரே எல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கிறான் கருப்பு கண்ணாடி மூணு என்ன தெரியுது அது மாதிரி கண்ணாலே என்ன பார்க்கறேன் நடக்கிறவரும் உட்கார்ந்து போதும் படுத்துறது என்ன அறிஞர் ஞானிகள் ஆன யோகிகள் இருக்காளே சித்தை கார்த்தியத்தை அடைஞ்சவர்கள் மனசை அடக்கினவர்களுக்கு யோகி என்று பெயர் மனதை அடக்கினவர்கள் இருக்காளே அவர்கள் யோகின்தோ யோகின ஸ்டீவம் அவன் பிரயத்தனத்துடன் கூடின யோகிகள் இருக்காள் மனதை அடக்கி பகவத் சுரூபம் வேண்டும் நினைச்ச யோகிகள் அவர்கள் புத்தியில இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபத்தை அறியலாம் இந்த புத்தி உபலபதித்தானா எக்ட கத்திரிச்சு அங்கேயும் இருக்கு அங்க தெரியல பண்றது அது மாதிரி இந்த புத்திங்கிற ஒரு பல்புல போலே அதபூர்வமான மனதை அடக்கி பார்த்துறாள் அவ்வே கேள்வி அஜி அவன் என்ன பண்ணினாலும் சித்தத்தை அடக்கால அஜன் பார்ப்பதில்லையாம் யோகத்தாலே யோகம் யோகம் இது மட்டும் சாதகம் மனசை அடக்கி கொடுப்பதற்கு மட்டும்தான் யோகமே தொடுத்து அப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டு யோகத்தால முடியாது தென்னைமரத்தை ஏற்றி விடும் தேடி பாதி மரம் மட்டும் காரணம் தெரு தென்னைமரத்து அப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வேணி இருக்கிற மட்டும் வேறு பாதி மரம் மட்டும் என்ன திருப்பதி மலையா எங்களுக்காக வேற அந்த வேற தெரியாது அது மாதிரி இந்த சித்தத்தை அடக்கினா அடக்கிறதுக்கு தான் யோகம் சாதனம் பாதி மரம் வேணி இருக்கணும் தென்னை மரம் அது மாதிரி பாதி வெளியில கொண்டு போய் இது விடும் அவன் இதோட பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணிக்கணும் சொப்னம் தூக்கத்துல என்ன சொனம்னா திருடம் மாஜனை காப்பாலும் சொப்னம் அதுக்காக ரூம சாத்தி விட்டு காப்பாலையும் சொப்னம் காட்டணும் உடனே அரை மணிக்கு எல்லாம் ரூபாய் திறந்து பாக்குறா போல சொனம் திருடம் இருக்கான் வாசல் புட்டுல கதவு காப்பா போட்டுக்கிறான் கதவு காப்பா போட்டுன்னா கவலை இல்லை கதவை தரம் பண்ணி உள்ள மனசை அடக்கிற மட்டும் கவலை இல்லையா விஷயம் இருக்காது மனசு கதவு அதனால யோகம் கூட வராது கதவு இல்லவருக்கு சுப்னத்துல எப்படி வாசல்ல திருடம் பயம் இல்லையோ கதவை தரம் தான் பயமும் கதவை சாத்தியில எத்திராஜி இருக்கும் போன்ற மாதிரி திறக்காடுக வந்து மனத அடக்குவதற்கு மட்டும் பிரயத்னா நிறைய பண்ணுவனா ஆனா மனதை அடக்குற வழி அவளுக்கு புரியாதான் அது யோகிகளுக்கு போய் கேட்டாதான் புரியுமா விஸ்தார சொல்றாள் அவன் தன்னுடைய விருதுதான் உலகம் இருப்பது என்பதை அர்ஜுனனுக்கு யாடையா தன்னுடைய சக்தியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாளே அது மாதிரி காட்டாதி இருக்கிற தேஜஸ் இருக்கையா அது எது தெரியுமா எல்லாம் போனது எங்கிட்டே இருந்து போனது என் தேஜஸ் எத்தனை உலகம் முழுக்க எங்கிட்டருந்து கடன் வாங்கிட்டு போன சூரியன் தேஜஸ் பிரகாசப்படுத்திட்டு யாரா அப்ப என் தேஜஸ் எப்படின்னு அது தெரியும் அலங்கார சாஸ்திரத்துல நாயகனையே பலமா வர்ணிக்கிறது ஒன்று சத்ரு பலமா வர்ணிச்சுட்டு ஒரு பெரிய கதாநாயக அவனை கொண்டு சொல்லி அதனால நாயகனுக்கு பெருமை கொடுப்பது ஒன்று விடம் சத்ரு ரொம்ப பிரமாதமா ராவணனை வர்ணிச்சு போடுறது சூரியன் அவன்கிட்ட போக முடியாது சூரியன் அவனுக்கு வேலை செஞ்சான் யமன் அவனுக்கு காலை பிடிச்சான் எப்படி எல்லாம் சொல்லி போடுறது அவனை போய் ராமன் வெட்டினாள் அதுல இருந்து ரா ராவணனை வெட்டினத்துனால ராவனுக்கு ஒரு ராமனையே ஆதித்ய அந்த தேஜத்து எந்திரிமாஜாதி அகிலம் சூரியல இருப்பது மட்டுமில்லை அர்ஜுனாய்ச்சந்திர சந்திரடத்தில் இருக்கும் தேஜஸ்வி அனிவரத்தில் இருக்கும் தேஜஸ்விம சயே எம் விஷய சயம் சாஷும் வந்து அவன் அபரோட்சமா சூழலுமே இதோ தெரியலானே நேரம பிரத்யட்ச கதம் ஏதோ நேரம் இருக்கே தெரியலானே இந்த புரோகணம் இந்த புரோகணத்துல இருக்கிற ஜோதிஷம் எஸ்ட் ஆதித்யே அந்த ஆதித்ய நடத்துல இருப்போனும் ஒண்ணு சேகம் இவனு ஒருவனாக நினைக்கிறானோ அவன் தான் முக்கர் போய் சொல்லுது அதைத்தான் போய் அசாவதி அஹம் பிரம்மாசு பிரம்ம விஹம் அசோ ஆதித்யா பிரம்மா அஹம் ப்ரஸ்மிவாஹ் விஷு அந்த ஸ்வீதாதிதம்பேஜோச்சது எச்சாத்ரௌ தோசுராயூத்தியோஜாமிச்சோஷமோமூமி அப்படி மண்டல ஜன உள்ள போது அது மாதிரி கீழே முங்காம இருக்கூ என்ன காரணம் தெரியுமா நான் நினைக்கின்றிருக்கேங்கிற காமாவிஷிச்ச பூதாரி தாரயன்யா அப்போ ருக்ரா சுதம் ஏனரா பரமாத்மா அப்படி நல்ல வயல்வானா இருக்கிறவன் அப்படி கட்டி புடிச்சு அண்ணன் எந்த போகாமே வெச்சின்று போனேன் அது மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பித்திவிஸ்வர்க்கம் அந்தரிஷம் எந்த அபிமதியாக்க நான் தாங்கிட்டு இருக்கேன் புஷ்ணாமின் புஷ்டிமதி கரோமின் மத்தம் நானாக்கம் பண்றேன் அதுல எல்லாம் ஓசதி இல்லை நல்ல ரசங்கள் நல்ல அதுல வப்பல கசக்கிறது புளியலை அதெல்லாம் நான் உள்ள ஊர் பண்றேன் எப்படி சோமோ ரசாத்மகா ஒரே ரசமனியனான சந்திரனாக ஆகி அதுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிருக்கேன் இந்த பச்சளைகளுக்கு உள்ள எல்லாம் சந்திரனுடைய கலசம் வர பச்சளைகள்ல அதனால பச்சளை கே நிறைய எல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்விதா ராண சுவாமி என்ன பண்றாரு சந்திரன் சூரியன் அக்னி பூமி இதெல்லாத்தையும் சுள்ளி சொல்லி சொல்லி தன்னை சொல்லி கடைசியில எல்லாருடைய உள்ளையும் நான் இருக்கிறார் அப்படியே கட்டடத்துக்கு அனுப்பிடுவோம் நான் கடைசியில எப்படி இருக்கீங்களோ அவங்க யாராக்கும் இருந்து கேக்க வரையின் ஆத்வாசல்லிதா நான் இல்லாத இந்த சதுர்விதமான அன்னம் பக்கம் பக்குவமா ஆக வந்து ஆக்க முடியும் ஒரு அக்னிகுண்டத்துல உந்தம் பழத்தை உங்க போட்டா பத்து நாள் அப்படியே இருக்கு ஒரு முந்தம்பழத்தை பத்து இருபது முந்தம்பழத்தை ஒரு பழம் முக்கால் நாள் வாங்கினு நல்லா திருத்தானா இருக்கிறவன் இருபது முந்தம்பழத்தையும் தூண்ட்டோம் அப்புறம் அப்புறம் அங்கேயும் பாக்கீழே போட்ட தோல் அப்புறம் குறிக்கிறாங்க அப்புறம் அதையும் சாப்பிடறான் என்ன காரணம் தெரியும் பகவான் உள்ளா அஹம் வைஸ்வார பிரணிநாணசிர் அங்கத்தை உள்ள இருந்து நான்கம் பூஜ்யம் இப்படி நாலு விதமாக கடிச்சு நக்கிப்பது குடிச்சு குடிப்பது அப்படியே இருக்கு ஆகாரம் உள்ள நான்கு நானாக்கம் பசியின் உபந்து கேட்டு வாங்கி அத்தனை விதம் என்ன நீங்களா உள்ளே இந்த சாப்பிடற ஆட்களுடைய உள்ள மட்டும் நினைச்சு கூடாதே அர்ஜுனா சர்வசாக எல்லாருடைய உள்ளே நான் தான் இருக்கேங்கிறாள் அவன் பாம்பு எறும்பு தேழு எறும்பு தேரை அவன் பாராங்கலுக்குள்ள இருக்கும் தேரை அந்த தேரைக்கு உள்ளே நான் தான் சர்வசிய ஜாகம் உருந்தி சன்னிஷ்டா ஆனால் அனுக்கிரகமோ நிகரமோ உள்ள நான் தான் தாராள நல்ல புத்தியும் இருக்கு சில வருடத்துல அது நான் இங்கே இருந்து பாஸ் பண்ணி அனுப்புறேன் சிலவனுக்கு எதை தோட்டாலும் மறந்து போறது எதை பார்த்தாலும் அவன் பாப விஷயத்தினாலும் மறக்க முடியாது மத்த ஸ்மிருதி ஞானம் மத்தான அபோக நஞ்சா அவன் ஒண்ணுமே தெரியல மக்கள் என்ன அர்த்தம் பகவான் அர்த்தம் மத்திருதி அபோக நஞ்சா அர்த்தம் நீங்கள் சர்வ வேதங்களும் தோழறத்துலேயே தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா வேதை சொல்லி சொல்லி வேதங்கள்லாம் பேசி முடிக்கிறான அங்க உங்க அப்படியே முடிச்சு வேதை அஹமேவே வேதாந்தேத வி வேதாந்த பிராக்கம் வேதத்தின் உள்கருத்தை அறிந்தவரும் நான் தான் என்ன அர்த்தம் ஒரு சத்குரு வந்து வேதத்தின் உள்கருத்தை உபதேசம் பண்ணினார் அவன் நானாத்தான் இருக்கணும் வேதவி தெய்வ சாகம் ஆர்த்தோமா வேதத்துடைய அர்த்தத்தை உணர்ந்து உபதேசம் பண்ண ஒரு சத்குரு கிடைச்சுட்டார் நல்லா சரியா சொல்லி விட்டான்னா நானாத்தான் வந்திருக்கணும் அப்படிவான் வந்திருக்க வேதவி அண்ணா தான் குருவே ஆச்சாரியனே பகவானே வந்ததான் நினைச்சுக்கொண்டு சொல்றாரு குச்சேல பார்த்து பிரம்மன் கூப்பிட்டா குருனா வாசாங்க நான் நேர உபதேசம் பண்ணினா கேட்க மாட்டேங்கிறேன் என் வார்த்தையே நம்ப மாட்டேங்கிறேன் என்னுடைய அம்சத்தே ஒரு வேற வித்தான பிரம்ம வித்த நலத்துல குறிப்பு அவதாரம் சொல்ல மாட்டேங்களை போறத்து சுப்பிர என் அம்சத்தை அனாயாசமா இந்த மகசமு கரையாதிபறா அது மகன் களத்தில என் அம்சத்தை பார்த்து தான் உபதேசம் உபதேசம் வேறாது நீ போண்டியடவு உடனே போனால் அந்த போனால் உபதேஷந்தி சத்துவனுஷிகளான ஜானிகள் போய் உபதேசங்கள் உனக்கு அனுகுரம் அங்க போய் கேட்டு போட்டாள் அப்பதான் நான் உங்ககிட்ட கேட்டான் உங்ககிட்ட கேட்டது போராத போராது நாள் ஏன் எப்படி நீ கேட்டணும் நீ என்ன அதட்டிக்கு தட்டி அமட்டிக்கு தேனையோர் உபையோர் மத்திய ரதம் நீ தேன ரெண்டு சலிமத்திற்கு மத்திய குடுங்கி கேட்டுருக்கேன் குரு பிரசாத குரு நீ காத்தலை உனக்கு குருத்துவத்தையும் வராது உனக்கு வரக்கூடிய இடம் மகன் இடத்தில் சூத்தியும் ரொம்ப நிஷ்டம் அன்னா வேதாத்திய நம்ம சுரோகத்தை சச்ச பண்ணிருந்தான் உணர்ந்தது அங்க போய் கேடு நாள் அவளை மட்டும் என்ன அசினா போல சேனையோர் உபயோர் மத்திய ரசம் ஸ்தாபியமே எச்சுத்தான் போராமம் பிரனம் ரெண்டு விதம் பரிப்பிரஷ்னம் ஒண்ணு பிரஷ்னம் ஒண்ணு அவிநீத்தனா கழுஹப்பன் சார் எனது சார் கீத கேக்கிறது நீ இல்லாத உணர்து ஹோயா அவிநீத்தனா கேட்கிறான் கேட்குறான் அதனால அவிநீத்தனா போய் காட்டேனாங்க அப்பா உனக்கு பிரி நீச்சு ரொம்ப நாள் இருந்துதோ உபதேட்சந்தி உபதேசந்தி ஓன உலகம் காத்து மாட்டான்னு சொல்லிவிட மாட்டார் உபதேட்சந்தியில் விட்டு வரப்போற காலம் தேவ தரிசினை சுவாமி அவன் அப்ப போய் ஞானிகளுக்கு போய் கட்டுக்கோ விருட்ட காட்டு போராது விட்டாள் மதிப்பு வரும் மனசுல பிடிக்கும் அது வந்து காரியக்ஷமாவது பிரவருத்தரமாயும் அவன் வாக்குகள் சொல்லிட்டு கட்டானி சீனம் தோறிப்படும் அதே ஒரு அஜானி சொன்னா நல்லா சொன்னாங்க ஞானிகள் சொல்லிட்டு ஆஹா ஞானம் இதே பிரயத்தனம் பண்ண வேண்டாமா இந்த சுரூபத்தை அனுபவிப்பதற்கு உபதேசம் தான் வேதாந்திருத் தான் நான் தான் சுவாமி உலகத்திலே திரிச்சு உணர வேண்டிய வஸ்துவே அர்ஜுனா என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னோஷோர் அது ரெண்டு புருஷனே புருஷோ லோகே ரெண்டு புருஷர்கள் உலகத்தில் இருக்காங்க அதுல ஒரு புருஷன் கஷரம் ஒரு புருஷன் அக்ஷரம் முதல் புருஷன் ஆறுனாலும் நல்லா புருஷன் புருஷன் சொல்றோம் இந்த சரீரமே உதிரிய இந்த பிரபஞ்சமே புருகனா என்னன்னா அட்சரையே வச்சா கரம் அக்ஷரம்னு பிரிஞ்சிருக்காம இந்த புருகர்கள் ரெண்டு விதமா இந்த கஷரமான பூஷன் ஆறுனால் சர்வாணி பூத்தானு சுமரம் விரண் எல்லாம் க்ஷரமான அச்சரமான குருகன் கூட்டத்தீவன் இப்படி உலகம் முழுக்க குருகன் பார்த்து அது மாதிரி ஜீவாத்மாக்கும் குருக இந்த ரெண்டு பேரையும் இந்த உருத்த ஒத்தன் இருக்கார் இந்த சரீரத்தை போல இல்லாமலும் ஜீவனை போல துக்கியா இல்லாமலும் இல்லாமலும் ஒத்தம் இருக்கா அவன் ஆள் ஒன்று காட்டாள் பரமாத்மா உத்தம குருக பரமாத்மே துதார்த்த அவனா அவன் தனியா இருக்கான்னு சொல்றேனே அவனுக்கு இதுல எல்லாம் சம்பந்தம் அவனில் நான் இரவு